வேண்டும் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் வழிகளைக் கண்டு வருந்தினால் நல்ல நல்ல வழிகள் தெரியாமலே போய்விடும் அன்புடன் நட்டினையின் கவிதைச் சேரலுக்காக புத்தர் ஜி ரெவி கணேசன்